வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்திரம கல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாசம் தபோனி வியாசாசார்தரை வணங்கினோமானால் அவர் எத்தனை அர்த்தங்களை மகாபாரதத்தில் எழுதி வைத்திருப்பாரோ அதை கருணையோடு நமக்கு அருளுகிறார் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள அதை எழுதி வைத்திருக்கும் குருவினிடத்தில் நமக்கு பக்தி இருக்க வேணும் எத்தறிவித்தவன் இறைவன் ஆகிறான் இது எழுத்து மட்டுமல்ல நம் வாழ்க்கைக்கு கடைபிடிக்க வேண்டிய அனைத்து தர்மங்களையும் வியாசர் ஒரு நூலாக வடித்து வைத்துள்ளார் இந்த நூல் கஷ்டமான நூல் மிக விரிவான நூல் ஆனால் அத்தனை கஷ்டங்களை நமக்கு எளிமையாக்கி கொடுக்கிறது வேதவியாசருடைய திருவடிகள் அதனால விடாம வியாசர் வசிஷ்டர் பரத்வாஜர் வால்மீகி இது முதலான ரிஷிகள் அனைவரையும் தினப்படி நாம் நன்றியோடு நினைத்து கொண்டிருக்க வேண்டும் பேருக்கு நன்றி நினைக்க முடியுமான் என்ன ஒரு பத்து வினாடிகளாச்சா வியாசர் சுகாச்சாரியர் வசிஷ்டர் பராசரர் வால்மீகி இவர்கள் முதலான ரிஷிகளுக்கு நன்றி செலுத்தவனும் இந்த அஞ்சு பேர் ஆறு பேரை நினைச்சிக்கிறதுக்கு 5 வினாடி ஆகாது அவர்கள் அனைவருக்கும் உங்களுக்கு நன்றி என்று மனசால நினைச்சுக்கிறதுக்கு ஒரு ரெண்டு வினாடி ஆகாது அஞ்சு பத்து வினாடிக்குள்ள நிகழக்கூடிய நிகழ்ச்சியை போய் நாம் நடக்காது நடக்காதுன்னு தள்ளி போட்டுக்கூடாது ஒரு நாளும் இருக்கக்கூடாது இனி வித நீதியில் எட்டு எட்டாக கூறிக்கொண்டு வருகிறார் அதில் ஓர் எட்டை தற்போது பார்க்க போகிறோம் ஒருவனுடைய புகழ் திக்கட்டும் பரவ வேணும் என்னால் அதற்கு இந்த எட்டு நிறுத்த வேணும் என்று பதில் கூறுகிறார் நமக்கு சந்தேகம் வரும் முதல்ல புகழ் இருக்கணுமா புகழ் இருக்க கூடாதா இத பத்தி மேல பேசப்படுறார் ஒரு சாந்தோனுடைய புகழ் வெறும் குடத்தில் விளக்காக மட்டும் இருந்தால் உலகத்தாருக்கு தெரியாமலே போனால் அப்ப அத கடைபிடிக்க முடியாமலே போயிடும் ஒருத்தர் நல்லவரா வாழ்ந்துருக்கார் அவர் நல்லவர் அப்படிங்கறது ஊருக்கு தெரிஞ்சாதான் அப்ப அவர் எப்படி கடைபிடிக்கிறாரோ எப்படி வாழ்கிறாரோ அதை பார்த்து நாமும் பின்பற்றி நடக்கலாம் அவரை முன்னுதாரணமாக கொள்ளலாம்னு நமக்கு தெரியணும் மூலியம் அப்படின்னு ஒரு சாந்தோர் இருக்காருன்னு எனக்கு தெரியாத படிச்சுன்னா அவர் குடத்திலிட்ட விளக்கா ஒரு கிராமத்தோட மட்டும் இருந்துட்டார்னால் அப்ப அவரை பத்தி எனக்கு தெரியவே வராது தெரிய வராத்தனால புத்தகத்தையே பார்த்துட்டு இருக்கேன் ஒரு முன்னுதாரணமே கிடைக்காமல் போயிடும் அதுக்காகத்தான் பெரியோர்களுடைய புகழ் கண்டிப்பு எல்லா இடத்திலையும் பரவி இருக்கணும் என்பதும் சொல்லுகிறார்கள் புகழ் பரவதுல தப்பில்லை அந்த புகழ் எனக்கு இருக்குன்னு இருமாந்து விடுவது கூடாது பெரியாழ்வார் உயர்ந்த யானை அம்பாரியில ஏறிண்டு மதுரை பட்டணத்தில் வருகிறார் வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியருத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று என்று தெரியாழ்வாரை பத்தி பாசனம் பாண்ட தேவன் வல்லபதேவன் அவன் யார் முழுமுகற் கடவுள் அருகீட்டுக் கொடுக்கணும்னு பெரிய வித்வான்கள் மற்றவர்கள் பண்டிதர்கள் அவ அத்தனை பேரையும் மதுரையில பெரியாழ்வார் வேத வாக்கியங்கள் தெய்வம் இல்லை கட்டி வைக்கப்பட்டிருந்தது பெரியாழ்வார் அச்சே பரிசாக எடுத்துக்கொண்டார் அது கொண்டு சிவலிபுத்தூர் நிறைய கைஞ்சரிய பண்ணியிருக்கார் அப்படின்னு கேள்விப்பட்டோம் ராஜாவுக்கு ஒரே திருப்தி ஓ பெரியாழ்வார் நல்ல காரியம் பண்ணுட்டார் அவருடைய புகழுக்கு தகுந்தா போல நாம மரியாதை பண்ணணும் அப்படின்னு விட்டு அவரை ஆன பெயர்ல ஏற்றி உட்காந்து வச்சு ராஜா பின்தொடர்ந்து போற்றி கொண்டே வருகிறான் பெருமாளும் பிராட்டியும் தான் தாயும் தந்தையும் அப்ப தங்களுடைய குழந்தைக்கு எவ்வளவு பெரிய பெருமா ஆன பெயர்ல ராஜா வச்சு கூட்டின்னு வரான்னு பெருமாளுக்கு எவ்வளவு திருப்தி ஆனா தான் ஏற்றி இருக்கும் போதும் அதை கண்டு திருப்தி படுவார்கள் பெரிய ஆன பெயர்ல அம்பாரியில ஊரில் வந்துட்டு இருக்கார் பெருமாள் ஆகாய மார்க்கத்துல வந்து நின்னார் வந்தவுடனே பெரியார் வேற அவர் சேவிக்கிறார் இவரதுக்கு இங்கு வந்தார் இந்த துஷ்ட தேசத்தில் துஷ்ட காலத்தில் யார் கண்ணடி பட்டுமோ கண்ணெச்சல் பட்டுடுமோ இவர் போய் நம்மளை பாக்குறதுக்காக எப்படி வந்துட்டாரு நான் எத்தனை தாழ்ந்தவன் அவர் எவ்வளவு உயர்ந்தவர் என்னதான் நினைத்தாரே தவிர நமக்கா கொண்டு யானை ஊர்வலம் நமக்கா கொண்டு இத்தனை பேர் புகழ் பாடிந்து வரா ராஜாவே நம்மளத்தான் மரியாதையோட நடத்துறார் ஒரு செருக்கு பெரியாழ்வார் இடத்தில் இல்லை இப்ப இந்த கட்டத்தை ஞாபகம் வச்சிருந்தோ உடனே பெரியாழ்வார் செய்தது என்ன இந்த பெருமாளுக்கு ஒரு ஆபத்தும் வராதிருக்கணும் யான பேரிலே கடந்த மணிகளை எடுத்து தாளமாக சேர்த்தார் பல்லாண்டு பல்லாண்டு உன் சேவடி செந்தி என்று கண்ணனுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாதினார் அப்ப பெரியாழ்வாருக்கு ரெண்டு நடக்கிறது பாருங்க ஒரு பக்கத்தில் அவர் புகழ் திட்டும் பரவணம் அரசன் முயற்சி எடுக்கிறான் மற்றொரு தம் புகழுங்கிற செருக்கு துளியும் ஆழ்வாருக்கு இல்லை இது ரெண்டுமே முக்கியம் ஆனால் அப்பகழ் பரவணுங்கிறது முக்கியம் அந்த புகழ கண்டு நாம இருந்தாங்க எந்த விதத்திலையும் நாம் செருக்கு கொள்வது கூடாது நமக்கு இருக்கிற புகழா வேத வாக்கியத்தை அடுத்து சொன்னேன் முன்னோர்கள்லாம் அது எப்படி சொல்லிருக்காளோ திரும்ப சொன்னேன் எந்த புகழ் இருந்தாலும் அவர்களை சார வேண்டுமே தவிர நமக்கேது புகழ் சொன்னத்தை கிழிப்பிள்ளையாட்டம் திருத்தி சொன்னத்துக்குத்தான் நாம இருக்கும் நமக்குன்னு எதை கொடுத்தாலும் ஏத்துக்கிறதுக்கு நமக்கு யோக்கியத்தை கிடையாது அப்ப அவை அனைத்தும் அந்த முன்னோர்களுடைய திருவடிகளைத்தான் சாரும் என்று இருமாந்திராமல் இருக்க வேண்டும் கண்ணன் வீட்டை சொல்லும் போது துல்ல நிந்தா துதிர் மௌனி உலகத்த காட்டிலும் எட்டு திசைகளையும் புகழ் பரவணும்னா இந்த எட்டு விஷயங்கள் இருக்கணும் ஸ்லோகம் சொல்றேன் அஷ்டவ் குணாகா புருஷன் தீபயந்தி பிரஜாசியா ஸ்ருதஞ்ச பராக்கிரமச் ச ஒரு மனிதனுடைய ஆண் வச்சு கூடாது ஒரு ஆத்மா சரீர எடுத்து ஒரு திரை ஆனா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் புருஷன் தீபயந்தி அவனுடைய புகழை பரவ செய்யும் பிரஜா நல்ல அறிவு புத்தி கௌல்யம் உயர்ந்த குலத்தில் பிறப்பு தமஹா புலன்களை அடக்கி இருக்கும் தன்மை ஸ்ருத்தம் நல்ல கேள்வி அறிவு பராக்கிரமச்ச எடுத்த செயலை எதிரிகளை முடியறித்து நடத்தக்கூடிய பராக்கிரமச்ச அபுபாஷிதாச்ச வளவளவளான்னு நிறைய பேசிக் கொண்டிருக்க கூடாது பகுபாஷிதா வளவளான்னு பேசிக்கிட்டே இருக்கிறவர் அபு பாஷிதா நிறைய பேசாதவர் சானம் யசாசக்தி நம்மால் இயன்றளவுக்கு தானம் கொடுத்தல் கிருத்தாச்ச செய்ன்றி மறவாமல் இருத்தல் இந்த எட்டும் ஒருத்தனிடத்தில் இருந்தால் அவன் புகழ் எங்கும் பரவும் ராமச்சந்திரனுடைய புகழ் பரவியிருக்கு ராம கண்ணனுடைய புகழ் பரவியிருக்குன்னு சொன்னா இந்த எட்டு இருந்தபடியாரதான் பிரஜா நல்ல புத்திமான் அறிவாளியா இருக்கணும் அப்படின்னா சுவாமி அறிவு இருந்தாதான் வாழ்க்கைன்னு சொல்றானா சொல்றது ரொம்ப சாமர்த்தக்காரர் ஓஹோன் ஐக்கியம் அதிகமா இருக்கிறவர் என்ன கணக்கு வேணா நூஷப்போக போட்டு சொல்லிடுவார் இந்த அறிவை பற்றி அல்ல ஞானம் தது ஞானம் பிரம்மத்தை பத்தின அறிவிருந்தால் அவன் அறிவாளி அமதம் மதம் எஸ்ய பிரம்மத்தை நான் அறிந்தேன் அறிந்தேன்னு பேசிக் கொண்டால் பிரம்மம் இவ்வளவுதான் என்று நான் தெரிஞ்சுகிட்டேன் என்று ஒருத்தன் கூறினால் அவன் அறியாதவனாகிறான் பிரம்மம் என் அறிவுக்கு அப்பாற்பட்டதாக உள்ளது இந்த சிற்றறிவுக்கு எட்டாது போல் பெரியதுன்னு மட்டும் புரிகிறது என்று எவன் ஒருத்தன் ஏற்றுக் அவன்தான் பிர அறிந்தவனாகிறான் அறிஞ்சுட்டேன்னு சொல்றவன் உண்மையில் அறியாதவன் அறிய முடியவில்லையேன்னு ஏற்றுக்கொள்ளுபவன் உண்மையில் அறிந்தவன் அதத்தான் உபனிஷத்து எஸ்ய அமதம் தசிய மதம் மதம் எஸ் ந வேதசகா என்று கூறுகிறது அப்ப முதல் தேவை பிரம்ம தப்பத்தின் அறிவு உலகத்தப்பத்தின் அறிவு பிரஜா கௌல்யம் உயர் குல திறப்பு ஓ இது என்ன குலத்துல பிறந்திருந்தா தானா யார் வேணா எப்படி வேணா பிறந்தா மோஷம் கிடையாதுன்னா இந்த இடத்துல ஒரு குலத்தில் பிறப்புன்னு சொல்றது அந்தனர் இது போன்றவர்களை பத்தின பேச்சு அல்ல திருவங்கி ஒரு பாசுரத்துல சாதிக்கிறார் குலந்தரும் செல்வன் அடியார் படுகையர் ஆகியனவெல்லாம் நிலந்தரும் செய்யும் என்னென்ன நமோ நாராயணாயா சொன்னா நமக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு வரிசேஸ்வரன் வரார் குலந்தரும் உயர்வு குலத்தில் பிறவியை கொடுக்கும்னா அப்படின்னு என்ன சொல்லி உயர் பிறவின்னு உண்டா சாழ்ந்த பெருவினும் உண்டா எல்லாரும் பெருமானுடைய பார்வைக்கு முன்னாடி சமம் இல்லையானா உண்மை திருமங்கி ஆழ்வாரே அந்த கிடையாது ஆனால் அவர் குலந்தரும் இந்த இடத்துல சொல்றது நாம லோகத்துல தப்பா உயர் குலம் உயர் குலம்னு பேசியிருக்கமே அதை பத்தி அல்ல இல்ல இங்க எது தெரியுமா குலம் பிரபன்ன குலம் பெருமானுடைய திருவடிகளே சரணம் பெருமானுக்கு நான் பக்தன் என்று கூறக்கூடிய குடும்பத்துல திறக்கணும் முடியும் அப்படிங்கிற குலம் ஒண்ணுமே ஆக ரெண்டுதான் குலம் பக்தர்கள் ஒரு குலம் பக்தி இல்லாதவர்கள் ஒரு குலம் குலம் தரும் பக்தர்களுடைய குலத்தில் நமக்கு பிறப்பை கொடுக்கும் அது இருந்தாத்தான் புகழ் பிக்கட்டும் பரவும் எங்கோ பிறந்திருந்தோம்னால் பரவும் நம்மளை பத்தி தப்பான புகழ் பரவிடும் தவிர இன்சேமஸ் ஆகிடுவோம் காட்சிலும் அதனால தௌல்யம் உயர் குலமாகிற பக்த குலத்தை கொடுக்கும் தமஹா சுதஞ்ச புலனடக்கம் தேவை புலன்களை அடக்காமல் விட்டிருந்தால் அவன் புகழ் ஒரு நாளும் பரவாது நன்கு புலன்களை அடக்கினால் தான் புகழ் பரவும் ராமனை பத்தி தாரையே கொண்டாடுறார் ராமா நான் பேரழகி என்னை பார்த்தவ ஆறு ரெண்டாம் தரம் ஒரு ஆண்மகன் கூட இரண்டாம் தரம் திரும்பி பார்க்காத இருக்க ஆனா இத்தனை நகர ராமாவும் இருக்கேன் என்னை திரும்பியும் பார்க்க மறுக்கிறாய் என்ன இந்திரியங்களை புலன்களை நீ அடக்கி வைத்திருக்கிறாய் தம் ஜிதேந்திரியாக நீ இந்திரியங்களையே ஜெயித்தவன் நீயே ரிஷிகேஷன் என்று தாரை கொண்டாடுகிறாள் அப்ப புலனடக்கம் இவர் அடங்கினாத்தான் புகழ் அடங்காமல் பரவும் இவர் அடங்காமல் இருந்தா புகழ் அடங்கியே போயிடும் தமஹா சுருகஞ்ச செல்வத்துள் செல்வம் செவி நல்ல கேள்வி ஜானம் படைத்தவனா இருக்கணும் இதையே எல்லாரும் விடாம சொல்லிட்டு இருக்காருனால் கேட்க கேட்கத்தான் பண்படும் நாம தெரிஞ்சுருக்கிற அர்த்தம்னா அப்பதான் நன்கு விப்புலமா விகசிக்கும் ஒரு விஷயம் கேட்காதே போய்ட்டோம் அப்பனா நம்ம கருத்தோடே இருந்துரும் முல்லிய பல பேர் இது எங்க அபிப்பிராயம் இதுல இருந்து நாங்க மாறிக்கிறதா இல்லையா மணபால மாமனேஸ்வர சாதிக்கிறார் எனக்கு இது தெரியும் அவசியம் பாருங்க நம்ம நஷ்டப்பட்டு போடுவோம் இன்னொத்த சொல்றதையும் கேட்டுக்கணும் உடனே எடுப்பார் கைப்பிள்ளை ஆட்டம் என்னென்ன ஆறாரு சொல்லுவாடோ அதெல்லாத்தையும் அந்தந்த மாசம் ஒரு பன்னிபாபர் சுவாமி அப்படின்னு தப்பா படக்கூடாது எல்லார் சொல்றதையும் வாங்கிக்கணும் நாம தான் சிபி யு நம்ம மனசுதான் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அதுல வச்சு எல்லாத்தையும் Process பண்ணி பார்த்துக்கணும் முன்னோர்கள் எப்படி நடந்திருக்காளோ அதுக்கு மாறாமல் இப்ப என்னென்ன முடிவுகள் வருதோ அதன்படி நாம நடக்க பழகி கொள்ள வேண்டும் ஆக ஸ்ருத்தம் இது மொத்தத்துக்கு கேள்வி அறிவித் தேவையல்லையோ அந்த அனுபவத்தை சொன்னார் பராக்கிரமச்ச ஓரளவாவது வீர இருக்க வேண்டும் எந்த செயலும் எடுக்கச்சே சொணங்கிண்டு உட்கார்றதோ சோம்பலோ இதெல்லாம் நம்மால் ஆகாதுன்னு சொல்லுவதோ கூடாது பராக்கிரமசாலியாய் தனக்கு இருக்கிற சக்தியை வெளிப்படுத்த வேண்டும் அடுத்து பராக்கிரமச்ச அபகுபாஷிட்டா குறவா பேச ஊர்ல பேர் நிற்கும் நிறைய வளவளான்னு பேச பேச பேரே கெட்டுக்கொள்ளும் அப்படி என்னுடைய தந்தையார் சொல்லுவார் எப்ப பேசணுமோ வாய தர இன்னும் ரெண்டு வார்த்தை பேச மாட்டாரான்னு இருக்கிறச்சே வாயை மூடி முடு நம்மள கேட்காத பேசாதே கேட்கறச்சே மட்டும் பேசு கேட்டதை மட்டும் பேசு கேட்காததை பத்தி பேசக்கூடாது அப்ப நம்மள சொல்லாத விஷயத்துல நம்ம பேசக்கூடாது நம்மளை கூப்பிடாத இடத்துல தலையிடக்கூடாது நிறைய வளவலானு பேச்சிருந்துக்கவே கூடாது பேச்சு நம்முடைய சாமர்த்தியத்தையும் வெளிப்படுத்தும் இவருக்கு அறிவு அறிவில்லையா ரெண்டுமே பேச்சினால தெரிஞ்சு கடைசி பட்சம் நம்ம கறிவில்லைங்கிறத வெளிப்படுத்திக்காது மௌனமா இருக்கிறது ரொம்பவே நல்லது அப்ப மௌனமா இருந்துட்டோம்னா சுவாமி கதை ரொம்ப தெரியும் போட்டிருக்கு ஆனா ரொம்ப குறைச்சலா பேசுறாரு அதனால மகாஜானிங்கிற பேரையானு வச்சுன்னு கொள்ளலாம் நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம் உள்ள இருக்கிறது எல்லாம் வெளியில வந்துருவோம் இல்லையா அதற்காகவானும் பேசாமல் இருக்க வேண்டும் மேலும் பேசாமல் இருந்தோம்னால் அப்ப நினைப்பதற்கு பொழுது நிறைய கிடைக்கும் பகவான பத்தி நிறைய நினைக்கலாம் அதனால சொல்றார் அபு பாஷிகா பேசாமல் பேச்சை குறைத்து தானம் யசாசக்தி நமக்கு சக்தி இருக்கிற அளவுக்கு தானம் புரிந்து சக்திக்கு மீறி கொடுப்பது கூடாது கண்டபடிக்கு கமிட்மெண்ட்ஸ குடுத்துட்டு அப்புறம் நாம கமிட்மெண்ட் கொடுத்ததுக்கு லோன் வாங்குற அளவுக்கு போடுறது கூடாது நம்ம ஷூரிட்டி கைதுன்னு கடைசியில யார் கடனம் வாய்ந்தாரோ அவர் பொறுப்பே போடுவார் சூரட்டி கையெழுத்து போட்டவர் பத்து வருஷத்துக்கு பணம் கட்டிட்டே உட்காந்துருப்பார் விடுபடாமல் உழுத்தும் முடிந்த அளவுக்கு தானம் கொடுத்து கிருத்த செய்றக்காமல் இருக்க வேண்டும் ஒரு விபீஷனம் செய்த சின்ன உதவியை ராமன் இறுதி மறக்காமல் இருந்தான் சுக்ரீவன் செய்த சின்ன உதவியை ராமன் எப்போதும் நினைத்திருப்பனாம் அத நாமும் யார் எந்த சிறு உதவி புரிந்திருந்தாலும் அதை மறக்காமல் இருக்க வேண்டும் எட்டு இருந்தால் அவனுடைய புகழ் நன்கு பரவுகிறது என்று இங்கு கூறுகிறார் இப்ப நம்முடைய புகழ் பரவணமா இல்லையாங்கிறத நாம தான பண்ணிக்கணும் நாளைய தினம் நம் உடம்பை பற்றி நாம் தெரிந்து கொள்ள போகிறோம் ஆசை இருக்காது ஒன்பது துவாரமுடைய பெரிய பட்டணம் நம் உடல் நம் உடலை என்னான்னு புரிஞ்சுக்கணும் நம்மை என்னான்னு தெரிந்து வேண்டும் இந்த உடல்ங்கிற பெரிய வீடு இருக்கே இது எத்தால் கட்டப்பட்டிருக்கிறது இதுக்கு தூண்டுகள் உண்டா ஷகுர் உண்டா கூரை உண்டா வீட்டுக்கு எப்படி வெள்ளையடிக்கணும் இந்த விதூர நீதி உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில்